ிாத்தய தோற்றவேற்றைகாணாய கிருஷ்ணா கீதமே நம பிரிச்சிச்ச காரியே பயே பந்தம் மோட்சம் வேத்விக்கீ பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்துல சாத்விக்கீ புதி அப்படிங்கிற புத்தியை பத்தி பேசுறர் எந்த பிர அப்படிங்கிறதோ அந்த புத்தி சாத்விக புத்தின் தர்மத்துல பிரவருத்திக்கிறது அப்புறம் தர்மத்தை விட்டுட்டு துறவு வாழ்க்கைக்கு போறது ஞானத்தை அடையிறது மோட்சத்தை அடையிறது அப்படிங்கிற அர்த்தத்தில் இங்க சொல்றாரு அது மாத்திரம் இல்ல காரிய அகாரியே காரிய அகாரியம்னா எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்புறம் பயாபயே அதாவது பாபத்துக்கு பயப்படணும் புண்ணியத்துக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நல்ல காரியம் செய்யறதுக்கு பயப்படக்கூடாது எது அஞ்சத்தக்கது எது அஞ்சத்தகாதது அப்படிங்கிற விவேகம் இருக்கணுமா நல்லது பண்றதுக்கு பயப்படக்கூடாது தப்பு பண்றதுக்கு பயப்படணும் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அப்படிங்கிறார் திருவள்ளுவர் அறிவுடைமையிலே சொல்றார் அறிவுடைமையினாலே திருக்குறளை சொல்லி அறிவுடைமையும் இங்க சொல்ற புத்தியும் ஒண்ணுதான் பகுத்தறி ஆற்றலுக்கு தான் அங்கு அறிவுடைமைங்கிறார் வள்ளுவர் ஆகவே எதை குறிச்சு பயப்படணுமோ அதுக்கு பயப்படணும் பாவத்துக்கு பயப்படணும் அடுத்த ஜென்மா நல்லபடியா இருக்கணும்னு நினைக்கணும் அதுக்கு தப்பான ஜென்மா வந்துடக்கூடாதுன்னு பயப்படணும் ஆஹ் சமூகம் நல்லா இருக்கணும் அதுக்கு எல்லாரும் ஒழுங்கா ஒத்துழைக்கணும் அப்படிங்கிற ஒரு நியாயமான ஒரு ஃபியர் இந்த சாஸ்திரத்தில் சாஸ்திரம் பெரியவருடைய வார்த்தை கடவுளுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது பயம்னா இந்த இடத்துல கட்டுப்படுறதுன்னு அர்த்தம் அபயம் கட்டுப்படக்கூடாதுல சமூகமே நம்மளை புறக்கணிச்சாலும் பரவாயில்ல தர்மத்தை விடாம ஒழுங்கா செய்யணும் அந்த அந்த புத்தி பயனுள்ள புத்தியா இருக்கணும் வெறும் புத்தி மாத்திரம் இருந்தா போறாது அந்த புத்தி பயன்படணும் அப்பேற்பட்ட புத்தியை பகவான் சொல்றார் பய அபயே பிரவத்திம் நிவத்தி யா புத்தி வேத்தி சா புத்தி சாத்விகி புத்தி அகாரியே அகாரியம் யா புத்தி வேத்தி சா புத்தி பயஞ்ச அபயஞ்ச யா புத்திஹி வேத்தி பகுத்தறிகிறதோ அசா புத்திஹி சாத்விகி புத்தி அது மாத்திரமில்லை பந்தம் மோட்சஞ்ச யாவேத்தி எது வந்து நம்மள பந்தத்துல உண்டு பண்ணும் இந்த பிரி அப்புறம் அகாரியம் பயம் பயப்பட வேண்டியதுல பயப்படாம பண்ணினோம் சம்சாரம் வந்துடும் பந்தம் வந்துடும் எதை பண்ணினா நமக்கு மோக் எப்படி வாழ்ந்தா நம்ம நிம்மதியா இருக்கலாம் எப்படி வாழ்ந்தா கஷ்டப்படுவோம் அப்படிங்கிற பகுத்தறிவோட வாழ்ற வாழ்க்கையைத்தான் இங்க வந்து சாத்விகை புத்தி வாழ்க்கைங்கிறார் பகவான் ஆக பந்தத்தையும் மோக்ஷத்தையும் எந்த புத்தியானது தெளிவாக சரியாக பகுத்தறிகிறதோ அந்த புத்தி சாத்விகி புத்தி வள்ளுவனும் சொல்றார் இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகுனர் இருமை வகைங்கிறது இதுதான் வகை தெரிதல் இருமை வகை தெரிந்து நீத்தார் பெருமையில இருக்கு திருக்குறள் இருமைன்னு சொன்னா எது பிரவருத்தி எது நிவர்த்தி எது காரியம் எது அகாரியம் எது பயம் அபயம் அங்க முக்கியமா பந்தம் எது சொல்லியிருக்கார் பரிமேலழகர் பகுத்தறிஞ்சு அவனுடைய பெருமை ஒரு உலகத்தில் ரொம்ப சிறப்புடையதுங்கிறார் வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் துறவு வாழ்க்கை மோட்சத்துக்கான வாழ்க்கை மேற்கொண்டவர்களுடைய வாழ்க்கை மிகச் சிறப்புடையது இந்த உலகத்தில் அப்படின்னு அங்க சொல்லி இருக்கார் அந்த புத்தி தான் இங்கேயும் சொல்லப்படுகிறது ஆக இவற்றையெல்லாம் சரியாக எப்படி உண்டோ அப்படி அழகா பகுத்தறி புத்தி சக்திக்கு பேர் சாத்விகி புத்தினு அதுதான் இந்த ஸ்லோகத்தில் உபதேசம் என்றோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் ஹரிஓம்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 வாட்ஸ்அப் செய்யவும் அறிவும்